நீங்கள் இது பற்றி இரண்டு அல்லது மூன்று முறை நபி தோடர்கள் கேட்டனர் ஒவ்வொரு முறையும் அதற்கு நீங்கள் இயலமாட்டீர்கள் என்றே கூறினார்கள் பின்பு அல்லாஹுவின் வழியில் போரிட்டவருக்கு உதாரணம் இடைவிடாது இடைவிடாது ஓதியவர் ார் அல்லாஹின் வழியில் இருந்து போரிட்டவர் திரும்பும் வரையில் தொடரும் என்று கூறினார்கள் இறை தூதர் அவர்களே ஜிஹாத் செய்வதற்கு இணையான ஒரு செயலை எங்களுக்கு கூறுங்கள் என்று ஒருவர் கேட்டார் அப்படி ஒரு செயலை நான் அறிந்ததில்லை என்று கூறிய நபி சொல்லு அலி அவர்கள் ஒரு போராளி நீர் உன் பள்ளிவாசலுக்குள் போய் இடைவிடாது தொழுது நோன்பு விடாமல் வைக்க உமக்கு இயலுமா என்று கேட்டார்கள் இது யாரால் இயலும் என்று அவர் கூறினார் புகாரி இரண்டு